சத்குருஸ்பாமிக்கு ஜெயம் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா யுகலகீதம் பார்க்குறோம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம் ரசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்ப்போம் அநேகமா இதோட இந்த ஆடியோட யுகல கீதம் முடியும் வத்சலோவ ஜாம் வத்சலோவ ஜாம் கதிரோ வந்தியமான உபோக்கிய நீ ததினாந்தே கீத கீர்த்தி गद्रो वत्सलोजगाम गीत वेणु कृष्णघोधन उपोह्य दीना समरुचापि अघेटितकर्ति उत्सव श्रमुचा दशनीयन कुचुरीतृ दित्सएति सुखधासीटेशठर भूर्डुराज उत्सम श्रमुचा दृशनी उन्नयन குரரஜச்சுசு கீம் தித்சேத்து சுகாசிஷீ ஜட்டரூ உடுராஜ மதவிகூர்ணி மதவிகூலோச்சனீஷ மானதா சுசுகிருதாவனால மருகண்டம் மண்டயன் கனகுண்டலிய மதவிகூத்தலோச்சனீஷே மாநாசு சுகதா மனமாலி பதரவோ மருகண்டம் மண்டயன் கனக்குண்டலியுபிர்விரதராஜவிஹாரோ யாமிபெத்தரிவைஷதின முதித்திரமுுர்தம் மோச்சன்வ ஜம்ித்தபம்து பிர்துோயாமிஷி முவாதிம் மோச்சயன்வ ஜம் தினத்தா இருபத்தினாலு இருபத்தி ரெண்டிலந்தே மருடையும் பார்ப்பம் வசலோ ஜு வந்தியமான பதிவை கிருஷ்ணோனமுதினீத்த வேணு அனுட்டீர் வசலோ ஜிரகோ வந்தியமான பை கிருஷ்ணோனமுதினீணு அனுகேட்டீர் உத்வம் சமருச்சா திருஷனீன உன்னயன் முக்கூராச்சுரித்திருக்கி தித்சையேத்து உத்சம் சமருச்சாப்பயாச்சுரித்திருத்து சுக்ததிடையேஷீடனூருஜ மதவிகூ மதவிகூர்ணோச்சனீஷூலோச்சனீஷுசுதாமி பதரவோ மருதகண்டம் மண்டயன் கனகுண்டலிய மதவிகூத்தலோச்சன ஈஷதி மானதா சுசுகாமி பதரவனோ மருதுகண்டம் மண்டயன் கனகுண்டலியுர்தாரோ யாமி பத்தரி வைஷதின முடித்த துரந்தம் மோச்சயன் ஜகவாபம் யுபிர்ஜ விமே பரி வைஷதின முடித்தம் முடித்தம் உபயாதி துரந்தம் மோச்சகன்பு ஜகவாம் தினதாபம் அர்த்தம் பார்ப்போம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு அர்த்தத்தை பார்ப்போம் அகத்ர அகத்ரா எத் அகத்திரா இந்த கோவர்தன மலையை தரித்தவன் திரி அத்ரி அத்ரினா அந்த மலை அகத்ரா கோர்தமலையை தரித்தவன் ஏழு நாள் தூக்கி வச்சுருந்து அதனால் பிரஜ கோலவாசிகளுக்கும் பசுக்களுக்கும் கண்ணு கண்ணுக்குட்டிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கோகுலத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் அவனுக்கு வந்து ஒரு அம்மா குழந்தைகிட்ட காமிக்கிற மாதிரி ஒரு அன்பத்தை அன்பை காண்பித்த கிதத்தை செய்தவன் வர பிரம்மதேவர்கள் போன்ற பெரியவர்களால் வணங்கப்பட்ட திருவடிகளை கொண்டவன் அம்மா பிரம்மதேவன் பார்த்தேன் பிரம்மமோகன் இலையில் பார்த்தோம் கனகதண்டபிவாபி பார்த்தீங்கன்னா அப்படி உயரமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் இங்கே சின்னதாக இருக்கக்கூடிய ஆறு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்த பிரம்ம கண்ணன் அப்போ வந்து நந்த கோணாரமாக பிள்ளையான கிருஷ்ண கோணாருக்கு ஹிரண்ய கர்பர் நமஸ்காரம் பண்ணது பார்த்தோம் அப்படி நமஸ்காரம் பண்ணக்கூடிய திருவடிகளை கொண்ட வேணுகானம் செய்கிறான் வேணுகானம் செய்யக்கூடிய அப்படி கூட வந்தவர்களால் அணுகேடித கீர்த்தி கூட வந்தவர்கள்லாம் கண்ணனுக்கு வந்து பாடக்கூடிய கீர்த்தைகள் அவன் போடை பாடுகிறாள் அவனுடைய லீலைகளை பொழுது பாடுகிறாள் செய்கிறார்கள் அதுதான் தேவ் ஜி பவா சார சோர ஜி அதனால சிரமம் இருந்தாலும் அதாவது அந்த மாடுகளை ஒட்டி நான் ரொம்ப தூரம் நடந்து அந்த வெயில் இருந்து பசி பலவிதமான இருக்கத்தான் செய்யும் அப்போ உனக்கு வந்து ரெண்டு பிளேனில் பார்க்கணும் சாதாரண பிள்ளையில் அந்த இது யாதவ பையனாக பார்க்கலாம் கோகுலை பையனாக பார்க்கலாம் ரெண்டாவது பரமாத்மான்னு பார்க்கலாம் அந்ததுன்னு அப்போது ஒரு பிளேனில் பார்க்குற போதும் இந்த சிரமம் இருக்கத்தான் அப்படி இருக்கிற போதும் அவனுடைய அந்த காந்தியால கண்களுக்கு சந்தோஷத்தை திருஷினம் உற்சவம் உண்மை என்னும் பார்க்கிற போது உற்சவம் ஒரே சந்தோஷம் ஆஹ் இது வருது இல்லையா ஒரு உற்சாகம் வருது அப்படி செய்து கொண்டு ஆனந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடியவன் யாரு கண்ணன் அப்படி அப்ப என்ன இருது அப்போ ஆஹ் அடுத்ததுல அப்போ குரரஜகா சுரித்திருக்கும் குளம்படிகள் அந்த பசுமாடுகள்லாம் கால் வச்சு நடந்து போகிறது போகிறபோது பூழதியை கலப்பி விட்டுரும் பூழதியை களைப்பி விட்டுறோம் அந்த புழுதியை கலப்பி விட்டுற அந்த புழுதி வந்து காத்தால் அவன் அடிபட்டு படிந்திருக்கு அப்படி தேவக்கி ஜட்டர பூகும் தேவக்கியனுடைய பிறந்தவன் இவர்களுக்கு தெரியாதான் சொன்னேன் அவர்கள் ஞானிகள் தான் உடுராஜா சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய ஏஷா இந்த கிருஷ்ணன் ஏஷா இந்த க கழி இந்த பரமாத்மாவை கை சொல்ல முடியாதுன்னு சொல்லப்படுற போது அப்படிப்பட்டவன் பரமாத்மா கை மாதிரி ஒரு ரூபத்தோடு இருக்கானே அப்படிப்பட்ட இந்த பார்த்த சாரதி நம்ம திருவள்ளிக்கல்யா இந்த பார்த்த சாரதி இந்த கிருஷ்ணன்னா சாயங்காலத்தில் பசுக்களை எல்லாம் உன்னா சேர்த்து தன்னுடைய ஸ்நேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸு அவர்கள் அனுக்கு தனக்கு பேசி நல்லதையே செய்யக்கூடிய சுகிருதாருக்காரர்கள் அப்படிப்பட்ட ேகிதர்களுடைய அதாவது நம்ம நம்முடைய மனோரத்தங்கள் அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுப்பதற்கு அதிச்சையாக கொடுப்பதற்கு எந்த வராம்பார் அப்படின்னு கோபிகைகள் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்வார்கள் கொஞ்சம் ஈஷத்தை கொஞ்சம் சின்னதாக சின்னது கொஞ்சம் ஈஷத்தையும் அந்த மரத்தால் துழக்கக்கூடிய கண்களை கொண்டவனும் தன்னுடைய நண்பர்கள் ஸ்னேகிதர்களுக்கும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு போற்றுதலையும் அவர்களுக்கு வந்து பகுமானம் பண்ணுறதுல செய்யக்கூடியவனும் வனமாலி தெரித்திருக்கணும் அவனுதான் வனமாலை ஸ்டாண்டர்டு ஒரு பூஷணம் வனமாலி அதாவது பாரிஜாத்த தாமரை துளசி மல்லிகை எப்படி எப்படி புஷ்பங்களால துடுக்கப்ப முல்லை இப்படி தொடுக்கப்பட்ட புஷ்பங்கள் அஞ்சு விதமான வண்ணங்களால் தொடுக்கப்பட்ட புஷ்பம் கால் முழங்காலு கீழே தொங்கக்கூடிய மாலை அப்படிப்பட்ட வனமாலையும் தரித்திருக்கிறான் கொஞ்சம் அந்த பதர பாண்டுவதனா பழுத்த இல இழந்த பழம் மாதிரி முகத்தை கொண்டவன் பதர அப்படியே கொஞ்சம் பழுத்த இழந்த பழம் மாதிரி அவனுக்கு முகம் இருக்கும் கனக குண்டல அந்த தங்க குண்டலங்களாக சொர்ண குண்டலங்களால் அப்படியே டால் அடிக்கிறது அந்த டால் வந்து கண்ணத்தில் பளிங்கு மாதிரி கண்ணுன்னு சொல்லுவார் இல்லையா அப்படிப்பட்ட கண்ணாடி மாதிரி கப் கபோலம் அப்படி மிருதுவான கண்ணத்தை காந்தி அங்கே ப அந்த மிருதுவான கண்ணத்தை அலங்கரித்து கொண்டவனாக கஜேந்திரன் மாதிரி துவரதராஜவிகாரம் கஜேந்திரன் மாதிரி க ஒரு ஆண் யானை ஒரு மாதிரி நடந்து வரக்கூடியது அந்த கஜகதியில் மலர்ந்த முகத்தை கொண்டவன் முதிட்ட பக்தராக அப்ப பிரசன்ன மறந்த முகத்தை கொண்டான் அப்போ அப்படிப்பட்ட எதிபதிகளுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பத்தியாக இருக்கக்கூடியவன் கண்ணன் அவன் என்ன பண்ணுறான் இந்த அடுத்த இதில் சொல்கிறான் இது பற்றியும் துரதராஜ விகாரம் அந்த கண்ணன் வந்து இந்த கஜந்த கஜேந்திரன் மாதிரி பெரிய ஆண்யானை மாதிரி நடந்து வராம நடந்து வந்து வரமா சந்தோஷத்தோட மறந்த முகத்தோடு இருக்கிற வந்து பிரஜகவான் கோகுலவாதிகளுக்கும் இந்த பசுக்களுக்கும் அளவற்ற துரந்தம் அவர்களுக்கும் பகலில் வந்து அவனை பார்க்காதனால் ஏற்பட்ட அந்த தாபத்தை தோ அந்த மோகத்தை அல்லது அவனுக்கு என்னென்ன விரகத்தை சாயந்திரம் அந்த அதான் போக்கி சந்திரன் மாதிரி எப்படி வந்து அந்த ச சந்திரன் பௌர்ணமி இருக்குது வரப்போகிறது இப்போ அந்த வரப்போகிறது அப்போ இன்னமும் இப்படி வந்து இதை உதிக்கும் ஆகத்தில் உதித்து கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி பிரகாசிக்கும் அப்படி சந்திரன் வந்து குழுமையான கிரணங்களால் ஒரு சந்தோஷத்தை படுத்துகிறான் அந்த பகல் ஏற்பட்ட சூரியனால் ஏற்பட்ட வெப்ப கிரணங்களால் ஏற்பட்ட தாபத்தை அந்த தாபத்தை போக்குறான் அப்படி அந்த யாமினியை அந்த சந்திரன் மாதிரி இந்த வராம்பார் சாயந்திர வேலையில் நமக்கு பக்கத்தில் வரானே அப்படின்னு கோபிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விவரமா பார்ப்போம் இப்படி சொல்றபோது கோவர்தன மலையை தாங்கினான் ஏழு நாட்கள் அந்த கோவர்தன மலையை தாங்கி கொடையா பிடித்து அந்த கண்ணுக்குட்டிகள் பசுக்கள் கோபர்கள் கோபிகைகள் ஸ்திரீகள் அவர்கள் எந்த வயசானவர்கள் எல்லாரையும் ரட்சித்தான் ஏழு நாட்கள் அவர்களுக்கு வந்து பசிதாகமே இல்லவே இல்லை அப்படி அவனுடைய திருஷ்டி பார்வையாலே அவர்களுக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் இந்த மந்திரமெல்லாம் தேவையில்லாமது கண்ணனுடைய திருஷ்டியாக போகும் அவனுக்கும் சுண்டு வராது பிடிச்சான அப்படி இருந்தது அதனால தான் இந்த கலி யுகத்தில் ஏழு மலைகளாக அந்த ஏழு நாள் தாங்கினதுனால ஏழு மலைகளாக அந்த வெங்கடாச்சல பற்றியான கோவிந்தனை அதனால தான் அவன் பேரே கோவிந்தன்தான் கோவிந்தனை தவிர வேறு வந்து இதாகாது ஒத்து வராது எல்லோரும் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து திருமலையில் பார்த்தேன் தொலா தொண்ணூத்தா தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி பேர் கோவிந்தன கூட்டும்பலாம் கூப்பிடலாம் அப்படி இருக்கக்கூடிய மதுரமாக இருந்து செய்த கண்ணன் வர வழியில் பெரியவர்கள் தேவர்கள் கிருஷ்ணர் சுற்றி சுற்றி வருவார் அவர் வரபோதும்மஸ்காரம் திருவடி நமஸ்காரம் செய்து கொடுக்கிற கண்ணனுடைய புகழை பாடுகின்றாள் சார சோர சிகாமணே ஜயா விஜீபவா அப்படின்னு பாடுகிறாள் ஜெயா விஜய பவான் பாடுகிறார்கள் அவனுடைய லீலைகளையும் அவனுடைய திரு நாமங்களையும் அவனுடைய வண்ணங்களையும் அழ அழகையும் பாடுகிறார்கள் அப்போ சரீரம் கலைச்சிருந்தாலும் தன்னுடைய தனித்த இருக்கூடிய தன்னுடைய சரீர அழகால தன் திருமையின் அழகாக அதில் வந்து கண் படைத்தவர்களுக்கு பெரிய உற்சவம் மாதிரி பண்ணி கொடுக்குறேன் பெரிய உற்சவம் மாதிரி ஆமாம் பார்க்குற போது கண் கண்ணனை பார்க்குற போது பெரிய உற்சவம் மாதிரி இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுகிறது ஆனந்தத்தை கொடுக்குறாரு அப்படி இன்பம் கொடுக்குறேன் அப்படி குளம்படி ஏற்பட்ட அந்த தூசி இருக்கேன் அதனால் சரீரத்தில் அந்த தூசி என்னது பசுக்கள்லாம் நடந்து போகிறது அந்த நடக்கும்போது பூமியில் ம இதோட ஒரு அதிகமாக மண்ணு தானே மண் தர தானே அப்போது வந்து தூசியை அந்த தூசி காற்று வீசுகிற போதும் சாயந்தர வேலையில் அவர் வரபோதும் சரீரத்தை பட்டுருக்கு அந்த முகத்தில் சுருட்ட சுருட்டியான நெற்றியில் வந்து பட மயிறு அந்த முடி அது வரபோது இந்த இதுவும் புழுதியும் வந்து சேர்ந்திருக்கேன் வியர்வை வேறேன் ஏன்னால் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கார்த்தாலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் காட்டில் அந்த சூரியனுடைய தாபத்தால் வந்த வேர்வை களைப்பு அதெல்லாம் சேர்ந்து பழிந்திருக்கு அப்போது தேவைக்கு அந்த திருவயிற்றில் உதிட்டேன் இந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து சந்திரன் கிருஷ்ணச்சந்திரன் மாதிரி சாய்ந்தர எல்லா பசுக்களையும் போக்களையும் உன்னா சேர்த்து வந்து தன்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய அபீஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு அமைந்தோ வராம்பார் அப்படின்னு சொல்கிறார்கள் தேவக்கி பிறந்தவன் இந்த கிருஷ்ண சந்திரன் அவர்களுக்கு நல்லா தெரியுது அப்படி தர் சொல்கிறார் அதை அடுத்தது மதவிகூர்ணி தலோச்சனை ஈசத்து அவனுக்கு ஸ்லேசா லேசாக வந்து இதை மதம் பிடிச்சா போல லேச மதம் பிடிச்சா போல இருக்கு கண்களில் தெரியறது அப்படி சுழலக்கூடிய கண்கள் அது கொஞ்சம் மதத்தால் கண்கள் அப்படி சுடறாப்புற சுடறது தன்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த இடை இடையர்களில் வந்து கொண்டாடி கொண்டோ அவர்களை இவன் அவர்களால் இவனை கொண்டாடப்போதும் சாராச்சோரோ சிக்காமணி ஜெய ஜீபவனை இவர் அவர்களை வந்து கொண்டாடிட்டு வனமாலி தெரித்திருக்காங்கன்னா அவருடைய ஸ்டாண்டர்டு வனமாலி அது எரித்துக்கொண்டோ அந்த இழந்த பழம் சிறப்பாக இருக்கும்போது இருக்கு இல்லாத பழுத்த இளம்பழம் மாதிரி அப்படி முகம் வந்து சிவக்கிறது அவர்கள் வந்து கொண்டாடுவதனால அப்போ அவன் காதல் இருக்கூடிய தங்க குண்டலங்கள் ஏற்கனவே மகர குண்டலங்கள் இருக்கு அதனால கபோலம் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய கபோலம் அந்த அழகால அந்த குண்டலங்களுடைய பிரதிபிம்பம் தெரியுது அப்படி அதனால அப்படி அழக அழகோட மதையான வந்து எப்படி கம்பீரமா நடையோட வரும் ரங்கநாதனுக்கு வந்து இந்த ஒரு கஜகதி உண்டு கஜகதி அவர் வந்து ராஜ ராஜன போட்டு வருவார் கண்ணன் தான போட்டு வருவார் மதையான மாதிரி நடந்து கம்பீரமாக நட வருது அப்படி அழகான திருமுகம் கொண்ட கண்ணன் கிருஷ்ணன் கோகுளமும் பசுக்களமும் அந்த இவர்கள் கோபர்கள்லாம் கோபிகைகள்லாம் பகல் அவனை பார்க்காதனால் ஏற்பட்ட ஒரு துன்பம் விரகம் கஷ்டம் துயரம் அந்த விரகம் அதை வந்து போக்குவதற்காக நீக்குவதற்காக ராத்திரி சாயந்திர வேலையில் அந்த சந்திரன் மாதிரி அதுதான் மாலை பொழுதும் சந்திரன் மாதிரி உடறாடி அப்படி யாமினி பத்திரி வைஷ தினாந்தே யாமினி பத்திரி வைஷ தினாந்தே யாமினி பத்திரி வைஷ சந்திரன் மாதிரி அப்படி அந்த பகல்ல இருந்த தாபமெல்லாம் போய் குளிர்ந்த கிரணங்களால் எப்படி சந்திரன் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிறானோ சந்திரனை யோசதி பதி அதனால அவர் வந்து ராத்திரி வேலையில தான் எல்லா விதமான அந்த தாவரங்கள் திகளுக்கெல்லாம் புஷ்டியை கொடுக்குறான் அப்படிப்பட்டவன் வந்து சந்திரன் இந்த கோபிகைகளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து தோ வராம்பார் இந்தோ நேர வராம்பார் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள் கடைசி ஸ்லோகம் ஒன்று இருக்கும் முடிக்கிறார் ஸ்ரீ சுகோபாச்சா ஏ வம் பஜஸ்தியோ ராஜன் கிருஷ்ணலீலானுகாயதி இதேமேரி அகசுதித்தா தன்மனஸ்கா மகோதயா ஸ்ரீ சுகோபாச்சா ஏவம் விரியோராஜன் கிருஷலீலா ரேமி அகஸ் தச்சித்தன்மன மகோதயு வாச்சே விரோன் கிருஷ்டலீலா ரேமி அகஸ் தச்சித்த கண் மனஸ்கா மகோதயா ஏ ராஜன்னு கூப்பிறார் சுபப்பிரமணிகள் பரீட்சித்த இந்த ப இப்படி கோபத்ரீகள்லாம் ஒவ்வொரு தினமும் பகல்ல இப்படி கிருஷ்ணன கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளை அவனுடைய சரித்தங்களை அப்படி ஆச்சரியமாக பாடிக்கொண்டு அவன் ஜீவனை வைத்தவர்கள் அவர்களுடைய சித்தத்தை சிவன் பால் வைப்புங்கிற மாதிரி சித்தத்தை கண்ணன் பால் வைத்து அவன் மனசு செலுத்தவனாக இருந்ததுனால மகாபாகியம் பெற்றவர்களாக ஆனார்கள் மகத்தான உற்சவத்தை அடைந்தவர்களானார்கள் அப்படி அவர்கள் வந்து அனுபவித்தார்கள் அவர்கள் ஆனந்தத்தை அடைந்தார்கள் அப்படி சொல்லி முடிக்கிறார் கோபிகள் இப்படி பகல் வேலையில் தான் ராத்திரி வேலையில் தான் பாடினது அந்த கோபிகா கீதம் இது பகல் வேலை பாடின இந்த யுகல கீதத்தை பகல் வேலையில் அவர்கள் வந்து பிராணபதியா இருக்கவே பிராணபதி தான் தெரியாமி அதனால் பிராணபதி ஆத்மா அவன்தான் பரமாத்மா அதனால் பிராணபதி இவர்கள் வந்து ஏற்கனவே பிராணபதியாக கேட்டிருக்கார்கள் கா அத்தியாயினி மகாமாய மகோகி நதீஸ்வரி நந்தகோபு சொல்வன் தேவி பத்திமே குரு தேன மகா அப்படிப்பட்ட பிராணபதியான கண்ணனை அவனுடைய சரித்திரங்களை லீலைகளை எப்படி பாடி பாடி நினைச்சி நினைச்சி அவனுக்கே சித்தத்தில் சித்தத்தில் அவர்கள் வந்து அப்படியே ஸ்திதமாக இருந்தது வேறு ஒரு சிந்தனையே கிடையாது அப்போது சதா கிருஷ்ணத்தியானம் அதாவது பாஷணம் அப்படிதான் இருந்தது அப்படி அவர்கள் வந்து பெரிய அன்பமான ஆத்மானந்தத்தை அடைந்தார்கள் எப்படி சொல்லி அவர் சுக்கபிரம முடிக்கிறார் அடுத்ததும் முப்பத்தி ஆறாவத்தியத்தில் என்ன சொல்றார் அரிஷ்டவதத்தை காண்பிக்கிறார் சுகபிரம்மணிகள் அரிஷ்டவதத்தையும் அதுக்கடுத்தது கம்சன் வந்து அக்ரூரரை கோகுலத்துக்கு அனுப்புகிறார் அதையும் காண்பிக்கிறார் நம்ம ஒரு அஞ்சு ஸ்லோகத்தை பார்ப்போம் ஸ்ரீ சுகோபாஜா அத கோஷ்டம் அரிஷ்டோ பிரஷபாசுரா அத கோஷ்டம் அரிஷ்டோ பிரடபாசுர மகி மகாக்கூய கம்பயன் குலவி அகோம் அரிஷோ விரபாசுரீ மகா மகி மகாகா மகீம் மகாகு கம்பயன் குலவிணா அக் கரத்தரம் பதச்ச விலிக்க மகீம் உதம் எப்பட்சன் வப்பாணி விஷாணாக்க ரம்பமாணா கரத்தரன் பதாச்சன்மீ உமிய புச்சன் வபிரணே விஷாணிரேண சௌரன் கிஞ்சன் சகரன் முஞ்சன் மூத்தேன் தப்லோச்சனா எஸ் நகாதினூரே கவாஞ்சிஞ்சன சகரன் முன் மூத்தேணோச்சனா எஸ் நகாதினே கவனா பதந்த அவே வய நர்சந்த கக்சலையோர் சவன் ஸ்மய வை நவிசன் நவிசந்த गोप्यो தம் தீக்ணு திரும்ப பசபோ துத்ரோபீதா ராஜன் சந்தியஜ கோகுலம் தம் தீக்ஷ்ணசிங்கம் கோபியோ கோபாச்ச தத்ர சுகம் பசபோ ராஜன் சந்தியஜ கோகுலம் அஞ்சாவது ஸ்லோகம் அருணையும் பார்ப்போம் அந்த முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் தசமஸ்கந்தம் பூர்வாரதம் கண்ணனுக்கு வந்து அரிஷ்டங்கிற அசுரன் வரான் அவனை முடிக்கிறார் கண்ணன் அடுத்தது கண்ணனுக்காக அந்த கம்சன் அக்ரூரரை கோகுலத்துக்கு அனுப்புகிறான் சொல்ிசுகோவாச்ச அோஷ்டம் அரிஷ்டோஷ அசுர மகீம் மகாகுத்ய கம்பயவிம் அத்தி ஆகோம் அரிஷோஷ அசுர மகீம் மகாகுத்ய கம்பயன் குரவிணம் பதச்ச விலிக்கன் மகிம் உதமிய புட்சன் பிராணி விஷாணாட்சிண உத்தரன் उद्यम्य ம் பலின் மீம் உதமிய புச்சன் வப்பாணி விஷாணாணிச்சிச்சன் சகன் முன் மூத்தயன் தப்லோச்சனாதினூரேணம் திருஞ்சித் சகருன் முஞ்சன் மூத்தயன் தலோச்சனாதின பதந்த அவ நவிசன் ன ககலச பத்தி அக்காரோர் சவாஸ் ஸ்மய வை நவிஷன் னலீக் தம் தீக்ணு தம் தீசு திற பசவோரோட்டோகலம் தம் தீக்ணமுச்சிறபோ துதிரீராஜன் சந்தோகம் அஞ்சாவதுலோக்கம் அத்தன்ஸ்லோனும் மேலாப்பம் கிருஷ்ணாணம்